அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு மெய்யன்பர்களே உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் வாயிலாக திருக்குறளை சார்ந்த பணிகளையெல்லாம் செய்து மக்களுக்கு அறிவை கொடுத்து அதன் மூலம் வாழ்க்கையை செம்மைப்படுத்தி அவர்கள் எப்பொழுதும் அமைதியான ஆனந்தத்தை உணர வேண்டும் என்ற நோக்கத்தோடு பணிகளை செய்து வருகிறோம் அதில் திருக்குறள் வகுப்பு ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறது இதுவரை நாம் திருக்குறள் வகுப்பிலே அறிவு மனநலம் சொல்நலம் உடல் நலம் என்ற தலைப்புகளின் கீழ் பல குரட்பாக்களை ஆராய்ந்து அறிந்து தெளிந்திருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன் உறவு நலத்தின் கீழ் நாம் இல்வாழ்க்கை வாழ்க்கைத் துணை நலம் என்ற அதிகாரங்களை எல்லாம் பார்த்தோம் கடைசியாக நாம் வாழ்க்கைத் துணை நலம் என்ற அதிகாரத்திலுள்ள தலைப்பில் உள்ள குரட்பாக்களின் பொருளை ஓரளவு ஆராய்ந்து நிறைவு செய்துள்ளோம் அதனுடைய சாரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம் குரல் ஒன்று மனைத்தக்க மாண்புடையலாகி தற்கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கை துணை இல்வாழ்க்கைக்கு ஏற்ற நற்குண நற்செய்கை உடையவளாகி தன் கணவனுடைய பொருள் வளத்துக்கு தக்க வாழ்க்கை நடத்துகிறவளே வாழ்க்கை துணையாவாள் என்று வாழ்க்கை துணையின் இலக்கணத்தை சொல்கிறார் திருவள்ளுவர் குரல் இரண்டு மனைமாட்சி இல்லாள் கண் இல்லாயின் வாழ்க்கை என்னை ஆயினும் இல் இல்லத்தை ஆளுகின்ற மனைவியினிடத்து குடும்ப வாழ்க்கைக்குரிய அறிஞர்களால் மதிக்கப்படும் நல்ல எண்ணம் நற்செயல்கள் இல்லையென்றால் இல்லற வாழ்க்கையானது கணவன் எத்தகைய அறிவு செல்வம் நற்பண்புகள் நற்செயல்கள் உடையவனாக இருந்தாலும் முழுமையான பயனை கொடுக்காது பயனற்றுவிடும் என்பது கருத்து இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை என்பது மூணாவது குரட்பா மனைவி நற்பண்பு உடையவளானால் வாழ்க்கையில் இல்லாதது என்ன அவள் நற்பண்பு இல்லாதவளானால் வாழ்க்கையில் இருப்பது என்ன இதுதான் இந்த குரட்பாவின் பொருள் ஆகவே இரண்டு மூன்று ஆகிய இரண்டு குரட்பாக்களிலும் இல்லறத்திற்கு வேண்டுவது இல்லாதது மாட்சியே நற்பண்பே நற்செய்கைகளே என்ற கருத்து தெளிவுபடுத்தப்பட்டது குரல் நான்கு பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பென்னும் திண்மை உண்டாகப் பெறின் இல்வாழ்க்கையில் கற்பு என்னும் உறுதிநிலை இருக்க பெற்றால் பெண்ணை விட பெருமையுடையவை வேறு என்ன இருக்கின்றன இக்குரட்பாவில் கற்பு நலத்தின் சிறப்பானது உணர்த்தப்பட்டது ஐந்தாவது குரட்பா தெய்வம் தொழால் கொழு நன் தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை வேறு தெய்வத்தை தொழாதவளாய் தன் கணவனையே தெய்வமாக கொண்டு தொழுது துயில் எழுகின்றவள் பெய் என்றால் மழை பெய்யும் அதாவது இயற்கையையே ஆளக்கூடிய பேராற்றல் அவர்களிடத்தில் உண்டாகும் என்பதே அதனுடைய உள்ளார்ந்த கருத்து இதனால் கற்புடையவளுடைய வல்லமை வலிமை உபதேசிக்கப்பட்டது இது பற்றி நாம் மேலும் சிந்திப்பதற்கு திருவள்ளுவருடைய திருவருளை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்வோம்